வன் என போற்றுகிறேன் என்று ஒருவர் கூறினால் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு பேரித்தம்பழ மரம் நடப்படும் என்று நபிசல்லும் அவர்கள் கூறினார்கள் திருமிதி மூன்று நான்கு ஆறு நான்கு மூன்று நான்கு ஆறு ஐந்து இது ஹசன் என தெரிந்துமாம் கூறுகிறார்கள்